தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் என்று கேட்டபோது நித்திய ஜீவன் உண்டு அது வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு குறை இருக்கிறது அந்த குறையை அகற்றிவிட்டால் அந்த நித்திய ஜீவன் என்னை பெற்றுக் என்று சொல்லப்பட்ட மகிமை உண்டாவதாக இதைத் தொடர்ந்து ஆவியானவர் பல காரியங்களை பேசினார் நம்மை தேவன் அன்பு கூறுகின்றார் நமது அன்பு கூறுகிறபடி நான் நம்முடைய குறைகளை காண்பிக்கிறார் அதாவது அதே நேரத்தில் அங்கிருந்து ஒரு பெரிய ரோடு ஜாமான் ஏற்றி வருகிறது லாரியில வண்டியில வருகிறது வரும்போது இங்க இருக்கிறத கொண்டு வந்து வரட்டும் வரட்டு கூப்பிடுகிறார்கள் அங்க வடியில ஒரு இது கிடைக்கிறது எடுங்க அது தடையை மாற்று அப்படிதான் உள்ளே வர முடியும் எங்களுக்கு நிற்கிறது போல நேரத்தில் நான் பார்த்தேன் கூடி வரும்போது ஆசீர்வதிப்பதே சுத்தமாக இருக்கிறது ஆசீர்வதிக்கவே நம்மைத்திருக்கிறார் நம்மை முழுமைப்படுத்தவே கருத்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு என்ன சொல்கிறார் என்றால் உங்களை நான் ஆசிர்வதிக்க நித்திய ஜீவனை அருள உங்களுடைய ஜீவன நான் விரும்புகிறேன் ஆனால் ஒரு தடை இருக்கிறது ஒரு குறை இருக்கிறது அதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் சீக்கிரமாக சபையை கருத்தில் பூரணப்படுத்தி மேலாண்மை நிலைக்கு கொண்டு வருவார் என்று நான் காணுகிறேன் நெருக்க ஆரம்பித்து நம்முடைய குறைகளை நமக்கு சொல்லித் தருவார் இன்னும் இவ்வளவு குறை இருக்கிறது மாற்றங்கள் என்று சொல்லி அங்கே வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பார்சல்களும் நமக்கு தருவதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறத நான் காணுகிறேன் அவர்களை கற்று நமக்கு அருளப்போகிறார் அடுத்தபடியாக இங்கே இந்த ஆராதனை நடக்கிற இடத்தில் இந்த பக்கத்தில் நிறைய தாளம்பு மாதிரி பொதிகள் கொண்டு அடுக்கி வைக்கப்படுகிறது அதை கொண்டு வைத்த உடனே ஆலை ஒரே மனமாக அந்த அதனுடைய வாசனை பேன் காற்றிலே அது பேன் காட்சால் பட்ட உடனே ஆலை முழுவதும் அதனுடைய வாசனை வீசுகிறது இப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு பெரியவர் ரொம்ப சோர்ந்த முகத்தோடு இங்கே நிற்கிறார் அதாவது நமது ஆண்டவராயி தேவியுடைய ஒரு கரம் இப்படி நீச்சி இங்கே காட்டுகிறார் அதை எடுத்து பாரு எடுக்கும்போது உள்ள முழு கத்தகத்தையாக பணங்கள் ஒவ்வொரு நெட்டுக்கொள்ளையும் அது வைக்கப்பட்டிருக்கிறது அதே அவர் எடுத்து எடுக்கிறார் எடுக்கும்படியாக உரிவு கொடுக்கப்படுகிறது இப்படி நான் கண்டேன் நம்முடைய திருச்சபையுடைய பணிக்காக திருச்சபைக்கு எதிராக ஆசிர்வதிக்கும்படியாக அதாவது வாசனை கொடுக்கக்கூடிய அருமையான ஆசுமாக்களுக்கு கொண்டு வரப்போகின்றார் அவர்கள் மூலமாக எல்லா குறைவுகளுமே மாற்றப்பட போகின்றது சபையும் மகிமைப்படும் என்று கற்று சொல்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு சோதனை செலுத்துகிறேன் இந்த கடைசி கால வேலை நிறைவேற்ற அதாவது பணம் இல்லை என்று சோர்ந்து போகிற நிலை வராமல் அவைகளெல்லாம் நிறைவாக்கி வேகமாய் தேவைய திருப்பணியை செய்து முடிப்பதற்கு அதற்கான தகுதிக்குரிய பெரிய பெரிய மனிதர்களை கொண்டு வருகின்றார் அவர்கள் பணத்தோடு மாத்திரமல்ல யேசுவின் ஆபத்திற்கு வாசனை வீசக்கூடிய சபையினுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நான் கண்டேன் அதற்காக ஆண்டவர்கள் சோதனம் பின்னர் இப்படி ஒருவர் உள்ளே சபை கொள்ளை அடங்கி பெண்கள் இப்படி கை காட்டி அழைக்கிறார் ஆண்கள் மத்தியிலையும் சிலரை குறிப்பாக அலைத்தியெல்லாம் மொத்தமாக இந்த பாதையில கொண்டு வருகிறார் வந்து அவர்களுடைய கையில ஒரு பெரிய ஒரு குறிப்பு எழுதி கையில கொடுக்கிறார் அது நான் என்ன என்று பார்க்கின்ற நேரத்தில் ஒரு பெரிய ஜப குறிப்பாக அது இருக்கிறத நான் கண்டு முக்கியமான காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இவ்வளவு பேரும் குறிப்பை வைத்து இதற்காக நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்று அதை அவருடைய கையில கொடுத்ததாக நான் கண்டேன் ஆண்டவருக்கு மய்மக உண்டாவதாக அது அப்படி நான் இந்த நாளிலே தேவனுடைய காரியங்களுக்காக நாம் அதிகம் ஜபம் பண்ண வேண்டும் அதற்கென்று கத்து உற்சாகம் உள்ளவர்களை கத்தர் அவர்களை ஜப வீரர்களாக ஜாமம் அந்த எருசிலே எரிசுவரை பலதடைந்த பகுதிகளை கட்டுவதற்கு இருந்த தடைகள் நீக்கப்பட்ட தடைகளை அகற்றி அந்த வேலை முடிப்பதற்கு ஜாமன் காக்கிறவர்களை வைத்திருந்தது போல இக்காலத்தில் அப்படிப்பட்ட கிரியர்களை செய்ய விரும்புகிறார் அப்படிப்பட்டவர்களை எழுப்ப போகிறார் சபைக்குள்ள எழுப்புதலின் ஆவி ஜபத்தின் ஆவி உடையவர்களை தேவனை எழுப்பி தேவனுடைய திருப்பணியை வேகமாய் வளர்ப்பதற்கு தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார் அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக